நிறைந்த காலத்தில் இறை வணக்கத்தில் ஈடுபடுவது என்னிடம் வேறு ஊரில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வருவது போலாகும் என்று நபி சொல்லு அலேஹு அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது நான்கு